சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையால் கற்க பாகுதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தம் ஒத்தருக்கு முராரின்னு பேரு இன்னுத்தருக்கு புராரின்னு பேரு புராரி பரமேஸ்வரன் முப்புரம் இருத்த முதல்வன் அவன் வந்து சிரிச்சிண்டான் இல்லைன்னா அப்புறம் வந்து வேதங்கிற ஒரு ரதத்தில் ஏறிண்டு மகாவிஷ்ணுங்கிற வில்லியில் வச்சுட்டு பிரணவங்கிற ஓ ஓங்காரத்தை வச்சுட்டு பிரம்மா சாரதியாக இருக்கேன் மகாகணபதி வந்து அப்பா கிளம்புறபோது அவருக்கும் விக்ரம் பண்ணுவார் அதையும் ஒரு சரி பண்ணிட்டு அப்புறம் ஒரே பானத்தால் மூன்று கோட்டைகள் தங்க வெள்ளி கரும்பு கோட்டைகளை ஏக்க காலத்தில் ஆயிரம் வருஷங்கள் ஒரு தடவை சந்திக்கிறவர் ஒரே கோட்டில் முடிக்கணும் முடித்து அந்த மூன்று புறத்தில் இருக்கக்கூடிய அசுரர்கள்லாம் முடித்தான் அதனால் புராரின்னு ஒரு பேர் இவன் வந்து அஞ்சு தலை கொண்ட நம்ம பிராக்ஜோதிஷபுரத்துக்கு அஞ்சு வீதமான கோட்டைகளையும் தன்னுடைய முற பாசங்கள் பாசங்களால் வச்சிருந்தேன் கண்ணன் வந்து ஒவ்வொரு ஆயுதத்தால கதையாலையும் தன்னுடைய கருடனுடைய உபகாரத்தாலையும் தன்னுடைய சக்கராயுதத்தாலையும் பானங்களாலையும் முடித்து வரபோது அஞ்சு தலைகளோட ஜலத்துல அவன் தலைகளை அப்படியே சக்கரத்தை போட்டு முடித்தார் அப்படி முராரிய முரண்கிற அசுரனை முரண்கிற அசுரனை முடித்ததுனால முராரின்னு சொல்லப்பட்டார் எனக்கு இந்த முராரி புராரி எப்பவுமே பிடித்த விஷயம் அப்போது அப்படிப்பட்ட முராரியாக இருக்கக்கூடிய கண்ணன் அவனுடைய பிள்ளைகள்லாம் வராரு ஏழு பேர் அவர்களையும் முடித்தார் அப்போது பீட்டன்கிற ஒரு பிரதானமான அசுரனை தலைமையில கொண்டு மற்ற அசுரல்லாம் வராது அனுப்புகிறான் அந்த நகாசுரன் நரகாசுரன் அப்போது தன் சேனாசுகளோடு வரபோது பகவான் எல்லாவற்றையும் எல்லோரையும் அறுத்து தலைகள் அறுத்து கா கைகளையும் கால்களையும் அறுத்தும் எல்லோருக்கும் அமரோகத்தை அனுப்பினான் அப்படி எல்லாரும் கிருஷ்ணன் சக்கரத்தாள் மனங்களேன்னு இப்படி அவரெல்லாம் கொல்லப்பட்டப்புறம் பார்க்க முடியாமல் பொறுக்க முடியாமல் அப்படி வீரம் கிந்த அந்த நரகாசுரன் திருப்பார்கடலில் தோன்றிட்டு இதையே ஐராவது அந்த ஐராவதம் நாலு தந்தங்கள் கொண்டது அதனுடைய வம்சத்தில் வந்ததெல்லாம் அதே மாதிரி ஐராவதம் மாதிரி பெரிய பெரிய பெரிய பெரிய படா படா படா யானையாக இருக்கும் அப்படிப்பட்ட யானைகள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படி அந்த திருப்பார்கடலில் தோன்றின ஐராவதத்திற்கு துல்லியமாக இருக்கக்கூடிய யானைகளோட யுத்தத்துக்கு வெளியில் வந்தான் பிராக்தோஷற்பே நான் இவ்வளோ அஞ்சு ஆறு கோட்டை இருக்கேன் நான் நறுக்கா சொன்னேன் வந்து மின்னலோடு இருக்கக்கூடிய மேகம் கருடன் மேலே இருகழ் இருக்கார் நம்ம கண்ணன் சச்சபாமியோட பத்னியோடு இருக்கார் அப்போ அப்படிப்பட்ட கண்ணனுக்கு மேல சத்தக்னின்னு சொல்லப்பட்ட ஒரு சூலாயம் மாதிரி ஒரு சத்தக்னிங்கிற சூழாயத்தை பிரயோகம் பண்ணான் எல்லா படர்களும் ஏ காலத்தில் அடித்தாரு விவரமா பார்க்கல விவரமாக வருணா ஸ்லோகத்தை சொல்லுவோம் இந்திரனுடைய வஜ்ராயிரத்தால ஒரு காலத்துல அந்த மலைகள் நான் வெட்டியிருக்கேன் அப்போ த முகடு இருக்கு இல்லையா மலைக்கு வந்து எப்போ ஒரு முகடு இருக்கும் சிக்கரமா இருக்கும் அந்த முகடு வெட்டப்பட்ட மலை மாதிரி தல வெட்டப்பட்டு முராரி முரண் முரண்கரசுரன் முரண்கரசுரன் ஜலத்திலிருந்து எழுந்தவன் ஜலத்தில் விழுந்தான் தாம்பரன் அந்தரீக்ஷன் சிறவடன் விபாசு வசு நபஸ்வான் அருணன் சொல்லப்பட்ட அவனுடைய ஏழு புத்திரர்களும் தகப்பான் அதாவது முரண் அவனுடைய இழப்பால் வருத்தப்பட்டு கோபப்பட்டு வழிவாங்கிற விரியோட ஆயுதலாம் இருந்துட்டு நரகன் வேற தூண்டி விட்டு போய் சொன்ன போடுங்கண்ணா அப்படின்னு சொன்ன பிறகு வந்து சேனாதிபதியாக முன்னால வச்சு கிருஷ்ணனை எல்லாரும் வந்து எதிர்த்தார்கள் கெட்டவர்களான் அவர்களுடைய கோப்ப வெறி கொண்டு கோபத்தோடு அப்படி வரபோதும் அம்பு பலவிதமான அம்பு கத்தி கதை வேல் தடிகள் பரிகம்னு சொல்வார்கள் அது சூலம் இப்படி ஆயுதங்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணன் மேல எல்லாம் ஒருத்தரும் ஒரு மாதிரி எல்லாம் ஏக காலத்தில் ஏவுறார்கள் போடுறார்கள் பிரயோகிக்கிறார்கள் அப்போ வீணை ஆகாத எல்லையற்ற ஒரு முடிவே இல்லாத சமஸ்தராக்கிரமம் எல் ஆற்றலும் சக்தியும் படைத்த பகவான் அந்த ஆயுதங்கள் எல்லாம் தன்னுடைய பானங்களார அப்படி தூள் தூளா பண்ணிட்டார் அப்புறம் பீட்டனா தலைவனாக கொண்ட அந்த அசுரர்கள்லாம் வர்றவங்களை எல்லாரையும் எல்லாரையும் வெட்டி தள்ளிட்டார் சக்கரத்தாலையும் சக்கராயுதத்தாலையும் பானங்களாரையும் அது தலைகள்லாம் அறுபட்டு கீழே துடைகள் அறுபட்டுறது கைகள் அறுபட்டது கால்கள்லாம் அறுபட்டு காசத்தை வெட்டி இப்படி தள்ளி யமலோகத்துக்கு எல்லாரையும் அனுப்பிச்சார் அப்போ பூமியினுடைய புத்தனா நரக்கன் தன்னுடைய படை அசுரர்கள் எல்லாரும் கிருஷ்ணனுடைய சக்கரத்தாரையும் இப்படி அவ்வல்லியிலேருந்து பூட்டப்பட்ட அம்புகளாலையும் அழிந்து போனதை பார்த்து பொறுக்க முடியாது பார்க்கடல் அதாவது திருப்பார்கடல் அமிர்தா மதனும் போதும் வெளியில் வந்தது அது மத அப்படி ஒரு பெருக்கும் அப்படி ஒரு மத வெறியோடு இருக்கக்கூடியது அந்த ஐராவதம் அந்த ஐராவதத்தில் குலத்தில் வந்தது அதனுடைய ஸ்பெசிஸ்ன்னு சொல்லுவேன் இல்லையா அந்த ஸ்பேசிஸ் ஞானப்படையோட வேகமாக வெளியில் கிளம்பினான் சூரியன் மேல மின்னலோட இருக்கக்கூடிய கருமேகம் மாறி இருக்கார் கண்ணன் கருடன் மேல சத்தியபாமையோட கூட உட்கார்ந்துருக்கார் அந்த பார்த்து கிருஷ்ணனை பார்த்து நரகனுக்கு மூத்து கணக்கான பேரை ஒரே ஒரு இதுல பிரயோகத்தால் கொல்லக்கூடிய சதக்னி மூத்து கணக்கான பேரில் ஒரே ஒரு பிரயோகம் பண்ண ஒரு தாக்கல்ல முடிக்கக்கூடிய அளவில் சதக்னின்னு சொல்லப்பட்ட அது ஒரு ஆயுதம் வேலாயுதம் மாதிரி ஆயுதம் அது கிருஷ்ணன் மேல சித்தன் அவனுடைய படை வீரர்களும் போல ஆயுதங்களை போட்டார்கள் கண்ணன் மேல போட்டார்கள் மேல பதினாறாவது ஸ்லோகத்திலிருந்து மேல பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் தத்து பௌம சைன்யம் பகவான் ததோ விசித்திரவாதி நிச்சை சிலை முகைஹி நிகர்த்த பாகோரு சிரோகிர விக்கிரகம் சக்கார தரிசேவம் निशितैसिले தௌமசைம் பகவன் கதிரஜோ விச்சித் நஷிசிமுகை நிறத்தவாகுகிர கட்டஸ்வஞம் யாரு யோ பிர அரித்தான் அச்சிநே தீக் சரி ஏகைக்கிபி ஏகைக்காக திரி யாங்கோ பிரயுத்தி கருவ அரித்தான் அச்சிநே தீக் சரிக்கி முக்கியமான ப்ஷா நகா கருப்ப ப்ாிராஜன் கருப்படபாாாா நிர் புரமேவ நுதி அயுத்த தாவிதம் சைன்ருடே பரமேவார்த்த நுய்ய விதிராவி சைன் கருடேனா அதிதம் சுகம் தம் போக திஹத்தோய நாக்கம்பரத்தையா விலாகதிவத்பாம் தம்க்திய வஜிரா பிரதிகோய் மாலாகதிவதிபாம் இருபதாவது பார்ப்போம் பதினாறுலந்து இருபதே மூலத்தை செவிப்போம் பிரசமஸ்கத்தரார்த்தம் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நரகாசுனை முடிக்கப் போகிறார் கண்ணன் சபௌமசை தத்மசைம் தௌமசைன் பகவன் கதா கதோ விஷித்திரவாதிமுக நிகர்த்தி சக்கார அத்தஸ்வஞரம் யான் யோதி பிரயுத்த சி குரு தான் அச்சிநே தீக்ணை சரித் திருபி யான யோதி பிரயுத்த சி கு ஹரி தான் அச்சிநே தீக்ணை சரி முக்கியமான பட்சா நக்தியுண்டபட்சேர் முக்கியமான ப்ஷானா கருத்துப்புண்டபட்சேர் கஜா புறமேவாரோ விதி அயு தாவி சைன் கருடேனம் சொக்கம் பரமேவரோ அயு்வா விதராவி சைன்ருடேனா பிரஹரத்து சக்திய வஜ் பதோய நாக்கம்போ மாலிபா சத்யா பத்ரகா பிரத்யதோஜரான் நாக்கம் பதத்தையாவித்தம் மாலாக தவத்வீபகம் அர்த்தம் இப்படி நரகாசுரனை முடிக்க போகிறார் கண்ணன் அப்போ ஏக காலத்துல சத்தக்னி ஒன்றுக்கும் பேர் இருக்கு அதுக்கு த தமிழ நேர் தமிழாக்கம் வந்து ஒரு சூலாயுதம் ஒரு மாதிரி சூலாயுதம் ஒரு நூறு பேரை ஒரே காலத்தில் அதை வந்து முடிக்கக்கூடிய சக்திப்பட்டது மற்ற அவருடைய பட்டர்கள்லாம் நரகாசுரனுடைய சேர்ந்த போராளிகள் வில்லாளிகள் தான் ஏகாலத்தில் அடித்தார்கள் அப்போது பலராமனை பலராமன் அண்ணா தம்பியாக இருக்கக்கூடிய கண்ணன் அப்போது பலராமனுக்கு இருக்கக்கூடிய வீரம் எனக்கு இருக்குன்னு காமிக்கிறார் வேறு ஒன்றும் இல்லை அப்படி பலவிதமான இலக்கைகளை கொண்ட பூரான பானங்களான அந்த நரகாசுர சைன்யத்தை அறுத்து கைகள்லாம் அறுத்து தொடைகள்லாம் அறுத்து கழுத்துக்கள்லாம் அறுத்து கழுத்துக்கள் அறுத்து சரீரங்கள் எல்லாத்தையும் சின்ன பின்னமாக அறுத்து தள்ளி குதிரைகளையும் யானைகளையும் கொன்று முடித்தார் அந்த கண்ணன் ஏன்னா பலராமன் தம்பின்னு கம்பிக்கிறதுனால அப்படி பண்ணார் கௌரவ ஸ்டேட்டில் அதாவது சண்டை போடக்கூடிய போராளிகளால் சேனை சேனை ஆட்களால் எந்தெந்த சத்திரங்களும் ஆத்திரங்களும் பிரயோகிக்கப்பட்டதோ அவைகள் எல்லாவற்றையும் இறக்கைகளால் யானைகளை அடிக்கிற கருடனால் தாங்கப்படுகிறான் கண்ணன் யா கருடன் வந்து இறக்கைகளால் யானைகள் அடிக்கிறன் அந்த அளவு சக்தி படைத்தவன் கருடனுக்கு சக்தி யானைகளையே தன்னுடைய இறக்கையால் அடிக்கிற அந்த அளவு சக்தி பலம் பராக்கிரம் கொண்டவன் அதில் தாங்கப்படுகிறான் கண்ணன் தனித்தனியாக மூணு மூணு பானங்களால் தூண்டித்தான் கருடனால கொக்கு அவன் தான் இது இருக்கேன் அவனுக்கு மூக்குல வந்து இந்த இது இருக்கு இல்லையா நக நகத்தோட இருக்கு இறக்கைகள் இருக்கு நகங்களா இருக்கு இப்படி அதால அலகு இருக்கு இல்லையா அந்த அழகு தான் கொக்கு கொக்கியாலையும் இறக்கைகளால் நகங்களாலையும் யானைகள்லாம் ஹிம்ச ஹிம்சை பண்றாங்க அப்போ வருத்தப்பட்ட துன்பப்பட்ட ஹிம்சை பண்ணப்பட்ட அந்த யானைகள்லாம் பொறுக்க மாட்டாமல் தாங்க முடியாமல் கருடனுடைய அடி கருடனிய கொத்தல் கருடனாக இறக்கையால் அடி இறக்கைகளை விங்ஸால் அடிக்கிறது நகைங்கள் நகங்களால் கீரை அதை தாங்க முடியாமல் வலியோட மருத்துவத்தோட துன்பத்தோட பட்டினத்துக்குள்ளே ஓடி போயிட்டானும் ஓடி போயிட்டாங்க நரகாசன் மாத்திரம் அந்த யுத்த காலத்தில் இப்போ ஒரு சண்டை போடணும் யுதி அயுத்தியதை யுத்தி அயுத்ததான் நரகாசுரன் மட்டும் அந்த போர்க்களத்தில் யுத்த காலத்தில் சண்டை போடணும் கருடனால் ஹிம்சிக்கப்பட்டு அவனுடைய சைன்யம் வரட்டப்பட்டது அவனுடைய சைன்யத்தை பார்த்துட்டு நரகாசுரன் எந்த சக்கராயுகத்தால் வஜ்ராயுதம் வந்து மழங்கிறதாக முன்னாராச்சோ ஆமாம் சக்கராயுதத்தை இந்திரனுக்கும் கிருஷ்ணனு கிருஷ்ணனுக்கும் சண்டை வருது சக்கராயுத பிரயோகம்னால வஜராயுரம் வஜராயுதனுடைய சக்தி தானே அதுதானா மகம் வஜ்ரம்னு சொல்லிட்டு கண்ணன் இவ்வளவு யோகம் அந்த சக்கராயு சக்தி ஆயிருத்தால கருடன் அடித்தான் அதாவது இது வந்து நரகாசுரம் நரகாசுரம் வந்து இந்திரனோட சண்டை போடுறான் அந்த இந்திரனோட சண்டை போடுறதுல அவன் வஜ்ராயத்தை பிரயோகம் பண்ற இவனுடைய சக்தி ஆயிரும் நரகாசுரனுடைய சக்தி ஆயிரும் நரகாசனுடைய சக்தி ஆயிருந்தால வஜ்ராயுரம் மழுங்கி போட போல அந்த சக்தியாயிருந்தால கருடனை அடிக்கணும் அப்போ அந்த சத்தியாயுத்தர் அடித்தாலும் கருடன் வந்து ஒரு புஷ்பமாலை இருக்கு அதனால் ஒரு ஞான மேல ஒரு சாத் சாத்தினா அது என்ன ஏதாவது வலிக்குமான்னு அசையுமான் அசைஞ்ச குடும்பம் கொடுக்காது அப்படியும் அசையவே இல்லை அது வந்து மேலே அடிப்பட்ட மாதிரி காமிச்சுக்கவே இல்லை எதே கருடன் அப்படிங்கிறது பார்ப்போம் பதினாறுல இருந்து அப்போ கிருஷ்ணன் வந்து பலவிதமான விசித்திர சிறகுகள் இறக்கைகள் கொண்ட கூர்மையான அம்புகளால் சிறைகள் கொண்ட அம்புகளால் அவருடைய படைகளை கைகளை வெட்டி கா துடைகளை வெட்டி தடைகள்லாம் அறுத்தறிஞ்சு சரீரத்தை சின்ன பின்னமாக பண்ணி துண்டித்து கீழாட ராப்ளை பண்ணார் குதிரைகள் எல்லாம் அடிபட்டு உயிரிழந்தனர் யானைகளும் பல பல வித அடிபட்டு மடிந்தன இறந்தன குருவம்சத்துக்கு சேர்ந்த ஏ பரீட்சித்த இப்படி படை வீரர்கள்னா அவர்கள் வந்து ஆயுதங்கள் சத்திரங்கள்னா சத்திரம்னா வெப்பன்ஸ் ஹார்ட்வேர் வெப்பன்ஸ் சத்திரம் அஸ்திரங்கிறது அம்பு அதில் மந்திர பிரயோகம் பண்ணி அனுப்புறது அஸ்திரம் என்னது அக்னி ஆஸ்திரம் பாஜவியாஸ்திரம் அப்புறம் இப்படி எல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி அப்போ அப்படிப்பட்ட படைவீரர்களை மேலே போட்ட அடித்த யஸ்திரங்களையும் சத்திரங்களையும் அது ஆயுதங்களையும் அம்புகளையும் ஒவ்வொன்றையும் மூணு மூணு அம்புகளால் எல்லாத்தையும் அந்த பகவான் ஹரி எல்லாம் வெட்டி வெட்டி இறங்கி தரும் கிருஷ்ணனை தாங்கக்கூடிய கருடம் எப்படிப்பட்டதையும் என்ன சக்தி பண்ணிங்கன்னா அது ரெண்டு இறக்கைகளால் யானைகளே தாக்கக்கூடிய அளவு இருக்கு அப்படி யானைகளை தாக்கி அழகால் அழகுன்னா உட கூர்மைன்னு அப்படி ஒரு கூர்மையாக இருக்கும் அழகாலையும் கை இறக்கைகளாலையும் கால் நகங்களாலையும் அந்த யானைகள் அந்த யானைகள் என்னென்ன இது ஜாதி ஐராவத திருப்பார்கடலை தோண்டின ஐராவத ஜாதியை சேர்ந்த நாலு தும்பிக்கேவு கொண்ட யானைகள் அப்படியே வருத்தப்பட்டு துன்பப்பட்டு அப்படியே ஹிம்சிக்கப்பட்டு வலி தாங்காம பிளறிண்டு நகரத்துல ஓக்கி எல்லா யானைகளும் தன்னுடைய படைகள்லாம் கருட நாள் இப்படி தாக்கப்பட்டு வருத்தப்பட்டு துன்பப்பட்டு கொஞ்சம் கூட வலி பொறுக்காம தாங்காம ஓடுறது அந்த நகரத்தை நோக்கி ஓடுறதை பார்த்து நரகன் கிருஷ்ணனோடு தனியாக சண்டை போடுறோம் வஜ்ராயுதத்தை கூட மழுங்க செய்யக்கூடிய அளவில் சக்தி படைத்த தன்னுடைய சக்தி சக்தி ஆயுதம் சக்தி வேலை அதை நரகன் கருடன் மேலே போட்டான் அதனால கொஞ்சம் கூட கருடன் அசஞ்சே கொடுக்கல பூமாலையால ஒரு யானை அடித்தா அப்படி இருக்கும் அது வலிக்குமா அது திருப்பெல்லாம் பார்க்குமா பார்க்காது அப்படி பூமாலையால் யானை அடித்தது பொழுது ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார் ஒரு உதாரணம் சொல்கிறார் சுக மேலே இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்துலேயும் மேலே மூலத்தை பார்ப்போம் தம்பூமஹா பிராகரத்து சக்தியா வஜ்ரஹா பிரதிகோயா நாக்கம்பதத்தையாவித்தோம் மாலாகதிவத் தீபா தான் சொன்னது அப்போ வஜ்ராயுதத்தையும் வழங்க செய்யக்கூடிய அளவில் சக்தி படைத்த தன்னுடைய சக்தி நரகன் கருடன் மேலே போட்டு வந்து கொஞ்சம் கூட அசிஞ்சே கொடுக்கல பூமாலையால் யானை அடித்த மாதிரி அது நினைத்தது ஒன்றும் பார்க்கவில்லை இருபத்தி ஒன்றுல அது சூலோமோ அச்சுரம் ஹும் சூலோம அச்சுரம் ஹும் ஆதே விரதோமாக தசர் பூர்மேவ நரகோரி தூரம் பௌமோ அச்சுரம் ஹும் ஆதே விதோ வித உத்தியமாக தாத் பூர்வம நரகரி அபரத்து கஜஸ்தேரத்து சக்கிரேணேமி சண்டம் சூக்கிரீடபோஷணம் பவிவிய பதினமுலன் ஆகேதி சாத்வித்த ரிஷய சுரேஸ்வர மாலேர்முக்குண்டம் விக்கிர்த்தேன் சண்டம் சூக்கிரீடபோஷணம் பிவவியா பதினமுஜி ஆகேட்டி சா யஷய சுரே மாலேர் முக்கம் விக்கிரந்த தரச்சு கிருஷ்ணபேச்ச்குண்டலே பிரதாம்பூரத்னாஸே தியந்தியவனையர் பிரச்சேதம் சோோ மகாமிம் தரச்சூ கிருஷ்ணோபேச்சு பிரத்தூரே திஜியவனிய பிரச்சேதம் சாமணிம் அஸ்தம் அஸ்தீத் அது விம் தேவீவராச்சம் பிரஞலி பணதார பிவணையோஷித்த அது விஸ்வேம் தேவீவராச்சிதாஞ்சலி பணதார பிவணையாமிருவாச்சமேசா கங்கச்சிரகா ப்ரூபாய் பரமாத்மன் நமோத்த நமஸேவா சங்கஜக்கரகராதரா பக்தித்வோ பாத்தரூபாய பரமாத்மன் நமோஸ்துதே ஒரு ஏழு ஸ்லோகங்களால் அந்த பூமி மாதா ஸ்லோக ஸ்தோத்திரம் பண்ணான் அந்த பூமி மாதா தானே சிவன் நாராயணன் வராகவதாரத்தில் கொண்டு வந்து இரண்யாட்சனை முடித்து அந்த பூமி மாதாவில் யோகசக்தியால் பிளைய ஜலக்கிற ஸ்தாபனம் பண்ணவன் அந்த பூமி மாதாவுடைய ஸ்பர்ச்பர்சமும் சிவன் நாராயணனுடைய ஸ்பர்சமும் அவர்களுடைய கலப்பால் பிறந்தது தான் நரக்கன் அவன் அசுரகுணம் சொல்லப்பட்டான் அவனுக்கு வந்து தன்னுடைய அம்மா கையாலேயே இப்போ மரம் மரணம் வருது அப்படிதான் விஷயம் மறுபடியும் பார்ப்போம் இருபத்தி ஒன்றிலிருந்தே சூலம் பௌமோச்சுரம் ஹந்தும் ஆத தவிசாத் பூர்மேவர அப்பஹரத்து கஜஸ்தியம் சக்கிரேணேமி சூரம் பூமோட்சுரம் ஹுமா விரடோய் விசர் பூர்வ நரகரி அப்பஹரத்து கஜத்தியம் அப்பஹரத்து கஜஸ்தேண க்ஷேமிலம் சார்கீட்டூஷோ பிவியா பதிம் சமுஜன் ஆஹே சப்த சாஷியாக சுரே புனா மாலை முக்கம் கிரந்த சலம் சாருக்கீட்டூஷணம் பவ பித்திவியபதிம் சமுஜம் காசேதி சாஜ்ரஷியாக சுரேஸ்வர மாலேர் முக்கம் விக்கிரந்தீடனை தரச்சூ கிருஷ்ணோபேத்தல பிரதத்தாம்புதாஸ்வரே தவ ஜிய வனமலையே பிரச்சேரம் தோ மஹமணி தரச்சூ கிருஷ்ணோபேத்துண்டே பிரதத்தாம்பாஸ்வரே தவ ஜயந்திய வனமலையர் பிரச்சேரம் திரமோ மகாமணி அஸ்தோஷீதர விஸ்வேஷம் தேவிச்சம் பிராஞ்சலே புடனாலிய அஸ்தோஷீதர விஸ்வேஷம் தேவி வரவராட்சம் தேவி தேவ வரா அர்ச்சிதம் அஸ்தோட்டி ரத்தேஷம் தேவிதேவராச்சனம் பராஞ்சலி பிரணதாஜ் பிரவணையா நமஸே தவசக்கே பாத்தூப்பரூ நமஸே தமஸேவா ரங்கச்சிரா பக்தே சோ பா திரு ரூபாய பரமாத்மன் நமூச்சுனே நமஸ்தே தேவதேவேதா கங்கசக்கரகதாதரா பக்தே சோபா திருப்பாய பரமாத்மன் நமூச்சுனேன் பூமி மாதா அந்த பௌமன் பூமியினுடைய புத்திரன் பௌமன் அவன் தான் நடக்காசன் ஏழு ஸ்லோகங்களால நடக்காசன வதம் அப்புறம் ஸ்தோத்திரம் ஏகமாக பண்ணுறாள் குந்தி ஸ்துதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இங்கே வருகிறது அர்த்தம் பார்ப்போம் இருபத்தி ஒன்றும் தன்னுடைய முயற்சியும் அவன் இந்த சதக்னி போட்டான் அதுக்கப்புறம் வஜராயுதத்தை வழங்க செய்யக்கூடிய சக்தி படைத்த அந்த சக்தி வேறு அது சக்தியாயுதத்தை போட்டான் ஒன்றும் ஒன்றும் நடக்கிற அவனுடைய முயற்சி வீணா போயிடுது அதை நரகன் என்ன பண்ணுறான் கருடனுடையத்தில் வீணாக போன பிரயத்தினத்தை பார்த்த நரகாசுரன் கிருஷ்ணனை முடிப்பதற்காக சூலாயுதாக எடுக்கிறான் கிருஷ்ண கிருஷ்ணனை முடிப்பதற்காக சூலாயுதான் அந்த கிருஷ்ணன் தூலாயுத்தை விடுறதுக்கு முன்னாலேயே யானை மேலே இருக்கக்கூடிய அந்த நரகா யானை மேலே தான் இருக்கார் அந்த ஐராவதம் சொல்லப்பட்ட வம்சத்தில் வந்த அவ்வளவு பெரிய ஒரு நாலு தந்தம் கொண்ட யானை அதனுடைய தலை உச்சியில் இருக்கக்கூடிய நரகாசனுடைய தலையை கூறான மிகவும் கூறான முனை கொண்ட நூறு முனைகின்றிருக்கும்னு சொல்வார் அப்படிப்பட்ட சக்கராயுதத்தால் இருத்தார் சக்கராயுத்தப்படியோ முன்னார் இருத்தார் இப்படி குண்டலங்களோட கூடியதும் அழகான கீடு அலங்காரத்தோடையும் இருக்கக்கூடிய அவனுடைய தலை அவன் தலை அப்படி இருக்கேன் அழகான கீழத்தோடு இருக்குது குண்டலங்கள் இருக்குது பிரகாசிக்கிற ஜுலிக்கிறான் அப்படி எல்லாம் சக்கராயுதத்தால் அறிப்பட்டு கீழ் வந்தது தலையில் வந்து கீழ் வந்தது நரகாசுனை சென்றுள்ள ஆஹா ஹா ஹா ஹான் சட்டம் போலம் மாரிகளாம் குட் குட் குட் வேஷன் அவர்கள் சொல்ல தேவாதேவர்கள்லாம் புஷ்பங்கள் அப்படியே இறச்சி கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணாருங்க பூமிதேவி கிருஷ்ண பகவான்கிட்ட வந்து உருக்கிவிட்ட தங்க மாதிரி மதிக்கப்பட்ட ரத்னங்களால பிரகாசிக்கக்கூடிய ரெண்டு குண்டலங்களையும் வைஜந்தி அதோடு இருக்கக்கூடிய வனமாலையும் வருணனுடைய கொடையும் அப்படியே மகாவேருவுனுடைய ஒரு வம்சமாக இருக்கு மகாவேரு ஒரு வம்சமாக இருக்கக்கூடிய மந்திரமலையினுடைய குடும்படையாக இருக்கக்கூடிய மகாமணியை அது வந்து கொஞ்சம் சமர்ப்பணம்னாதுன்னு அதுக்கப்புறம் அந்த பூமி தேவி தேவஸ்ரேற்றலாம் பூதிக்கப்பட்ட லோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பக்தியால் அப்படியே கனிந்த ஒரு பார்வையோட நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி வித்தமா சோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாள் மேல